தலைப்பு ஒன்பது பக்ஷபேதமும் சிருஷ்டியும் சிருஷ்டிகள் பக்ஷபேதத்தால் அனந்த வகை பக்ஷமாவன அணுபக்ஷம் பரமானுபட்சம் சம்புபக்ஷம் விபுபக்ஷம் பிரகிருதி ஆக ஐந்து இவற்றில் சம்பு விபு இவ்விரண்டிற்கும் அப்பக்குவம் இல்லை மற்ற மூன்றிற்கும் பக்குவ அப்பக்குவம் உல இதற்கு பிரமாணம் அடர்மலத்தடையால் தடையுறும் பிரமன் என்னும் திருப்பாசுரங்களின் உள்ளக்கிடையால் உணர்க மேற்படி பக்ஷ சிருஷ்டி விசித்திரங்களாவன அணுபக்ஷ அபக்குவ சிருஷ்டி ஔஷதிகளாலும் பௌதிகங்களாலும் ஆகார மூலமாய் ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தோடு உண்டாக்குவது மேற்படி பக்குவ சிருஷ்டியாவது புருஷன் ஸ்திரீயை பார்ப்பது போல் தன் அஸ்தத்தால் ஸ்திரீயை தடவி ஊன்றி நோக்கி புருஷனோடு தேக சம்பந்தம் செய்வித்து உண்டாக்குவது பரமானுபட்ச அபக்குவ சிருஷ்டி தேகத்தை கரத்தால் பரிசித்து ஊன்றி பார்த்தவுடன் கருத்தறித்தல் மேற்படி பக்ஷத்தில் பக்குவம் கண்ணால் பார்த்தவுடனே புணர்ச்சியன்றி கருத்தறித்தல் சம்புபக்ஷம் வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல் பிரகிருதி பட்சத்தால் சங்கற்பித்த மூன்றே முக்கால் நாழிகைக்குள் பிண்டம் கீழ்த்தோன்றுதல் விபுபக்ஷ சிருஷ்டி பார்த்தவுடன் திறன முதலானவற்றையும் நரணாகச் செய்வித்து அநேக விசித்திரங்கள் உண்டு பண்ணுவது மேற்படி சிருஷ்டிகள் பல வேதாகமங்களிலேயும் பலபட விரிந்தன இந்து வேதத்தின் முக்கிய அமிசத்தை கிறிஸ்தவர்கள் ஏழு நாளில் இந்த உலகத்தை படைத்ததாக சொல்லுவதின் உண்மை அதுவல்ல யாதெனில் சில அனுபவ விஷயங்களை அது விரிக்கின்றது கை நொடி பொழுதில் அறுபதில் பாகமாகிய ஏழு கலையில் முடிந்தது மேற்படி கலைகளாவன பெண்பாகத்தில் நான்கு ஆண் பாகத்தில் மூன்று ஆக ஏழு ஒவ்வொரு கலையில் தாது அணுவாய்ச் சேர்ந்து ஏழாவது கலையில் கரு சம்பூர்ணமாய் சப்த தாதுவும் கூடிய கலை பெண்பாகத்தில் கலை நான்கு ஆண் பாகத்தில் கலை மூன்று ஆக கலை ஏழு ஒவ்வொரு கலையில் ஒவ்வொரு தாது அணுவாய் சேர்ந்து ஏழாவது கலையில் கரு சம்பூர்ணமாய் சப்த தாதுக்களும் கூடிய பின் வகை சிருஷ்டி வகை ஐந்து அணுபக்ஷம் பரமானுபட்சம் சம்புபக்ஷம் விபுபக்ஷம் பிரகிருதி பட்சம் இவற்றில் சம்பு விபு தவிர மற்றவைகளுக்கு பக்குவம் அபக்குவம் உண்டு அணுபக்ஷத்தில் அபக்குவ சிருஷ்டியாவது ஔஷதிகளையும் பௌதிகங்களையும் உள்ளுக்கு கொடுத்து ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தோடு பிரஜோபத்தி செய்வது பக்குவ சிருஷ்டி புருஷன் ஸ்திரீயை பார்ப்பது போல் அஸ்தத்தால் தடவி ஊன்றி பார்த்து தேக சம்பந்தம் செய்து சந்தானத்தை உண்டாக்குவது பரமானுபக்ஷ அபக்குவ சிருஷ்டியாவது புருஷன் தேகத்தை தடவி பார்த்தவுடனே கருத்தறித்தல் பரமானுபக்ஷ பக்குவ சிருஷ்டியாவது கண்ணால் பார்த்தவுடன் கருத்தறித்தல் சம்புபக்ஷ அபக்குவ சிருஷ்டி வாக்கினால் சொன்னவுடன் கருத்தறித்தல் சம்புபக்ஷ பக்குவ சிருஷ்டியாவது சங்கற்பித்த மூன்றே முக்கால் நாழிகைக்குள் கருத்தறித்து கீழே பிண்டம் வெளிப்படல் விபுபக்ஷமாவது பார்த்தவுடன் திருண முதலானவற்றை மனுஷியனாகச் செய்து அதில் அநேக விசித்திரங்கள் செய்தல்